ம்ாத்தரா <laughs> ஜனோந்தேர்கூயம் விபுர்வேத பாரை சே வசத்து ஜிஹ்விரே ப்ரமூபா சரஸ்வத்தீதிமூர் சுந்திரம் சூத்திருத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்ககம் யதீந்திரம் மதுசி கம்ச்சா வித்தியை ஓகே டமேவிரவிணம் மேவெக ஓம் நமோ விதிய சம்பிரோ வம்ச ஷிபியோ மஹோ குரு ோப்பளவர பிரோோோோவ் கருணேயேஜராங்கை யசேம்தேவா இோ விர பிராஸ் சு <tinyanam> ீம் பரமம்ிரமையோ விம விஷயாச்சரிஷா பன்ஸ்வம ம் பதம் திரச்சு வவாரியோபிவோம் ஆம மானம்ிய உபிஷத் ஓங்காரத்தை அறிமுகப்படுத்தி ஓங்காரத்திலேயே உபசம்ஹாரம் பண்ணுகிறது இடையில ஆத்ம விசாரத்தை நன்றாக பண்ணி பிறகு ஓங்காரத்தோடு ஆத்மாவை ஐக்கியம் பண்ணி பிரம்ம ஜானத்தை கொடுத்து நிறைவு செய்கிறது ஓம் இது ஏதரம் என்று ஆரம்பித்தது பூதம் பவத் பவிஷ்யதி சர்வம் ஓங்கார ஏவ எச்சாமியத் திரிகாலாதி தி ஓம்காரவ அந்த மந்திரத்திலேயே மூணு தடவை வந்திருக்கு முதல்ல ஓங்காரே ஷடித்து ரெண்டாவது ஒரு இது பூதம் பிதி சர்வம் ஓங்கார ஏவ யானாதித்தம் தி ஓங்காரே இதரம் அப்புறம் மத்தியில் ஒரு இடத்துல வந்து சோயமாத்மா அத்தியக்ஷரம் ஓம் காரா அப்படின்னு பார்த்தோம் முடிக்கிற எப்படி முடிக்கிறதுன்னா அதுவும் எட்டாவது மந்திரத்தில் பார்த்தோம் சோயமாத்மா அத்தியக்ஷரம் ஓங்காரஹா சோயமாத்மா அத்தியக்ஷரம் ஓங்காரஹா மறக்க கூட இங்கே முடிக்கிற போது ஓங்காரஹா ஆத்ம இந்த உபக்கிரம உபசம்ஹார அபியாசங்களையெல்லாம் கவனிக்கணும் தொடக்கம் முடிவு திரும்ப திரும்ப வந்திருப்பதை கவனிக்கணும் இந்த பிரபஞ்சோபசம சிவோத்வைதா இந்த பதமும் ரிப்பீட் இருக்கிறதே சுண்டக்கா உபநிஷத் இது வந்து இருக்கிறதே உபனிஷத் பார்த்தா இது ஆனால் அதுக்குள்ள அபியாசம் பாருங்க சொன்னதையே திரும்ப சொல்றதுங்கிறது என்ன அபியாசம்னு பேர் புரருக்தி இல்லை அபியாசம்னு பேர் எது அபியாசமோ அதில் தாற்பயம் சாஸ்திரத்தில் தாற்பரிய நிர்ணயம் பண்ணுவதற்கு சில முறைகள்லாம் இருக்கு மீமாம்சா ரூல் மீமாம்சா விதி நியமாக அந்த விசார நியமபடி பார்க்கும் பொழுது ஓம் காரங்கிறது மறுபடியும் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சோபசம சிவோத்வைத்த பதமும் ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு ஆக தாத்வரியம் அதுலதான் பிரபஞ்சோபசமம் சிவம் சாந்தம் அத்வைத்தம் தான் தாத்யம் ஜாகிரத அவஸ்திலையோ சொனையோ சுத்தி அவஸ்தையிலோ நமக்கு அது ஒரு சாதனமே தவிர நமக்கு முக்கியம் பிரம்ம அதுக்கு இதெல்லாம் உபாயம் உபவியாக்கியம் ஓங்காரா தனால் மொதல் மந்திரம் பத்து நாள் ஆய்டு மருந்து வேடு தன்தாரம் உபவியம்னா கச்சுங்க பிரஸ்துதம் இத்தியர்த்த சந்திரபாஷன் ஆ இதெல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ளே அந்த அப்படியே ஒரு இது இருந்துகிட்டே இருக்கணும் எப்படி இப்படி பார்த்தா எல்லா ஜன்னலும் தெரியிறதோ அது மாதிரி அத்தனை மந்திரமும் தெரியணும் நம்ம மனசுக்குள்ளேயே அந்த முதல் மந்திரத்திலேருந்து பன்னெண்டாவது மந்திரம் வரைக்கும் அப்படியே ஓடணும் அப்போ வந்து அதனுடைய அந்த அர்த்த அதனுடைய தாத்பரியம் நமக்கு நன்றாக புரியும் இப்போ கடைசியாக முடிக்கிற போது ஓங்க ஆத்விஷியம் ஓம் காரண எச்சான ஆமா ஓம் ஓம் ஆடி ஐக்கிய பண்ணி ஓங்க பிரம்ம ஆத்ம ஐக்கியம்ம ஐக்கிய ஜானோபதேசாரத்தின் வாயிலாக பரம்பொருள் ஆத்மா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள ஒற்றுமையானது தெத்தெளிவாக உபதேசிக்கப்பட்டது கடைசியாக நம்ம பார்த்துட்டோம் இதெல்லாம் இந்த மந்திரத்தை முடிச்சுட்டோம் நேற்றைக்கு இன்னிமே சொல்லிகிட்டு இருந்தால் நேரம் போதாது அடுத்த மந்திரத்துக்கு போய்டும் அடுத்த காரிகளுக்கு போய்ட்டோம் ஏன்னா இனி ஆறு காரியம் படித்தா நல்ல படிச்சுடும் ஒன்றும் கஷ்டமில்லை சுலபம் ஓங்காரத்தை அற்புதமாக சாதனமாக சொல்லக்கூடிய பகுதியை பார்க்க போகிறோம் இந்த மந்திரங்கள்லேருந்து அவர் எடுத்துட்டார் இந்த மந்திரத்தை எடுத்து இந்த இப்போ கடைசியாக பார்த்த மந்திரம் இருக்கேன் பன்னெண்டாவது மந்திரம் இந்த மந்திரத்தை எடுத்து கொண்டு ஆச்சாரியர் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுறார் கௌடபாதாச்சாரியர் சங்கராச்சாரியர் பூர்வ வித்துங்கிறார் ஆச்சாரியர் எப்படி முன்னாலே பகுதியில் சொன்னாரோ அதுபோல இந்த ரொம்ப எழுதுறார் யசாபூர்வம் ஆச்சாரியான சுத்தியர்ச்ச பிரகாசக்காக ஸ்லோக்காக பெரித்தாக தசா உத்தரேபி ஸ்லோகா சுத்தியுத்தே அர்த்தையே சம்பவத்தி இத்தியாக எப்படி முன்னாலே இருந்த மந்திரங்களுக்கெல்லாம் ஆச்சாரியர் வந்து ஸ்லோகங்கள் மூலம் விளக்கம் அளித்தாரோ அப்படியே இங்கும் இந்த மந்திரங்களுக்கு ஸ்லோகம் மூலம் விளக்கத்தை வழங்குகிறார் அப்படின்னு பூர்வவத்து மந்திரத்தை படிக்கலாம் ஓம் காரம் பாதசோ विद्याத் ஓங்காரம் பாதசோ विद्याத் பாதமத்ரனம்சயஹ ஓங்காரம் பாதசோ ஞானத்வா ஓங்காரம் பாதசோ ஞானத்வா ந்கின்சிதபி சிந்தயேத் ஐக்கிய சொல்ற பாதாக மாற்றாகனா தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாதுமே பிரதம பாதா திவ்ய பாதா திருத்தீய்பாதா துரிய பாத வா அபாத அபாத துரிய நாந்த பிரஜம் நகேஷ் பிரஜம் மந்திரத்தை ஞாபகமூர்த்தி ஆஹா துரியம் முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாவது பாதம் இல்லை இது என்ன நட்சத்திரமாக நாலு பாதத்துக்கு நட்சத்திரத்துக்குதான் நாலு பாதம் சொல்லுவான் இது வந்து கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமாக மூணாம் பாதமாக ஏன்னா ஒன்பது பாதம் கொண்டது ஒரு ராசி அது கணக்கு அஸ்வதி பரணி கார்த்திகை முதல் பாதம் வரைக்கும் மேஷ ராசி அப்புறம் கார்த்திகை ரெண்டாம் பாதத்திலேருந்து அதெல்லாம் கணக்கு இருக்கு நீ எத்தனாம் பாதத்தில் பிறந்த அதெல்லாம் சொன்ன ஓங்காரம் பாதசோ ஞாத்வா மாதிரி பாதம் இல்லைப்பா இங்கே வந்து இது பாதம் இவ பாதம் பத்தியத்தே அனேனி பாதஹா துரியம் வந்து என்ன பத்தியத்தே இதி பாதஹா அங்கேயே சொல்லியிருக்கேன் கரண வியுத்தி கர்ம வியுபத்தி இதுக்கெல்லாம் கொஞ்சம் சம்ஸ்கிருத ஜானம் வேணும் பத்தியத்தேன்னா என்ன அர்த்தம்னா பாதங்கிறது முதல் மூணு பாதத்துக்கு அர்த்தம் என்ன இந்த பாதத்தின் வாயிலாக பரம்பொருள் அறிந்து கொள்ளப்படுவதால் இது காரணமாக இருக்கு சாதனமாக வச்சு நினைக்கிறோம் அப்புறம் பரம்பொருள் வந்து பத்தியத்தே இத்தி பாதகா பரம்பொருள் அட் நாம் அறி அறிந்து கொள்வது பரம்பொருளை அடைவது பரம்பொருளை அடைவதற்குரிய கருவி பாதம் மூணு பாதம் நாலாவது பாதம் அடையப்படுவது அடையப்படுவது பாதம் பத்தியத்தே இத்தி பாதகா அப்புறம் என்ன சொல்றாருங்க பாதா மாத்திரா இந்த ஓங்கார மாத்திரையும் பாதத்தையும் நினைச்சுக்கும் இந்த அகார உக்கார மக்கார ஐக்கியங்களை எல்லாம் நல்லா நினைச்சுக்கும் நமக்கு தாத்பரியம் அகார உக்கார மகாரம் இல்லை அமாத்ரா எதுக்குள்ள இருக்கு அகார உக்கார மக்காரத்தை வியாபிச்சு அகார உக்கார மகாரத்துக்கு வேறாக அப்படின்னா என்ன அர்த்தம் பிரபஞ்சத்தையே வியாபிச்சுன்னு அர்த்தம் பிரபஞ்சம் எல்லாம் என்னது அர்த்தம் அர்த்தல்லாம் எ சார்ந்தது பதம் பதமெல்லாம் எதுக்கு அதித்துக்கு அதிஷ்டாரம் என்ன ஓங்காரம் ஓங்காரம் என்னது அகாரம் உக்காரம் அகாரம் பிரபஞ்சம் எத்தனை மூணு என்னது காரணம் இப்படி எல்லாம் மனசுல நீ காலப்புற அப்படிதான் தியானம் சொல்லி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ண நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு எனக்கு தெரியாது என்ன அதுதான் அதுதான் ஹையஸ்ட் மெடிடேஷன் மெடிடேஷன்லயே இதுதான் சூப்பர் மெடிட்டேஷன் ஹையஸ்ட் மெடிடேஷன் இதுதான் இதுலேருந்து அதுமான இதுக்கு வந்து உபனிஷத் மந்திரமெல்லாம் ஞாபகம் இருக்கணும் உபனிஷத் மந்திரம் இது படிச்சிருக்கணும் மாண்டூக்கிய உபரிஷத் பண்ணாமல் இந்த தியானம் பண்ண முடியாது மாண்டோக்கிய பரிஷத் படிக்காமல் இந்த தியானம் பண்ணவே முடியாது மாண்டிகபரிஷத் படிக்காதவனுக்கு இந்த தியானம் சொல்லிக் கொடுத்தா புரியுமா பாருங்கள் எவ்வளோ சம்பந்தம் இருக்கு பாருங்க மாண்டோக்கிய உபிஷத்தை படித்த பிறகு இப்போ தியான காலமும் கிளாஸ் எடுத்தா நான் நினைக்கிறேன் ஒரு நைன்டி பர்சன்டாவது புரியாது புரியாமையா போயிடும் அடி அடி அடித்தால் நகர்ந்துதான் இருக்கு இந்த தட்சிணாமூர்த்தி வந்து இறக்குற போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த வாசலேருந்து நகரமாட்டேன்னு என்னெல்லாம பண்ணி பார்க்குறோம் ராத்திரி இவங்களாம் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஒன்னும் நடந்தவே முடியல ஆனா காலம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள கடகடை கட வந்து நகர்த்தவே முடியல என்னெல்லாம் ஒன்று பார்த்துட்டு கடைசியில் எல்லாரும் ஓஞ்சி போயிட்டாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு முதல பார்த்துக்கலான்னு போயிட்டாங்க அப்புறம் காலமுறை பார்த்தா வந்து கடகட அது மாதிரி தான் அப்புறம் பார்த்தா வந்து எப்படாது உள்ளே வைக்க போகிறோம்னு பிரமிப்பாக இருந்தது மூணு டன்ன்னு எப்படியோ ஏதோ சும்மா பண்ணிட்டோம்னு வைக்கிறத என்ன சும்மா தூக்கி வச்சு விட்றதா அப்படின்னா வைக்க தூக்கவே முடியலை அப்படியே எப்படியோ ரொழியாக போய் உட்காந்து அது மாதிரி இது இப்படியே இந்த மாண்டூக்கிய உபநிஷ் படிக்காம இந்த தியானமே பண்ண முடியாது நானே இதான் முத முதல்ல சொல்லி கொடுக்கிறேன் பார்த்தோம் அதே தான் இவர் ஸ்லோகமாக சொல்றாரு பாதா மாத்ரா சோய மாத்மா அத்தர மோகரா அந்த மந்திரம் அந்த மந்திரத்துல எட்டாவது மந்திரத்தை வச்சு அர்த்தம் சொல்ற மாத்திரான சம்சயா தஸ்மாஷ்ட பாதா ந சம்சயா இதுல சந்தேகமே வேண்டாம் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுங்கிற ஜீவாத்மா பரமாத்மா ஜகத் மூணு ஒரே பதார்த்தந்தான் ஜீவாத்மானு ஒரு பதார்த்தம் கிடையாது பரமாத்மான்னு ஒரு பதார்த்தம் கிடையாது ஜகத்துன்னு ஒரு பதார்த்தம் கிடையாது ஒரே பதார்த்தம் தான் பிரம்ம பதார்த்தம் இந்த பிரம்ம பதார்த்தம் தான் மாயினாலதமாக இருக்கு அப்படி அந்த விஷயத்தை மறந்துடக்கூடாது ந சம்சயா பாதா மாத்ரா மாத்ரா பாதாகிறது ந சம்சையான்னு அர்த்தம் சந்தேகப்படாத ஜீவாத்மான் பரமாத்மான் எப்படி ஒன்றாகும் சந்தேகமே வேண்டாம் ஏன்னா சந்தேகப்படுவான் இத்தனாள பிரதட்சிணம் பண்ணுங்கிற நமஸ்காரம் பண்ணுங்கிறேன் நீ அவனு ஒன்றுங்கிற என்ன என்ன மாற்றி மாற்றி பேசுகிறியே அப்படின்னா சந்தேகம் இல்லை உனக்கு உனக்கு அந்த பேத புத்தி இருக்கிறதுனால நான் இதெல்லாம் ஒன்று சொன்னேன் ஆனால் எனக்கு உனக்கு உனக்கு பேதத்தையே காப்பாற்றுறது நோக்கம் இல்லை உன்னை தைத்தத்திலேயே வச்சிருக்கிறது என்னுடைய தாத்பரியம் இல்லை உன்னை அத்வைதத்தை புரிய வைக்கிறது தான் எனக்கு தாற்பயம் உனக்கு மெச்சூரிட்டி இல்லாம நான் அத்வைதத்தை சொன்னா உனக்கு விளங்காது சொன்னா உனக்கு விளங்காது அதுக்காகவே நான் வந்து பேதத்தை கல்பனை பண்ணி ஈஸ்வரங்கிறதே ஒரு பேதம் நமக்கு தெரிஞ்ச பேதம் ஜீவ ஜீவேதம் தான் நமக்கு தெரிஞ்ச பேதம் ஜட ஜடபேதம் தான் ஆனால் ஈஸ்வர ஜீவபேதம் ஈஸ்வர ஜடபேதம் நமக்கு தெரிஞ்சுதான் இல்லை சாஸ்திரம் சொல்லித்தானே தெரிகிறது ஈஸ்வரம் ஒருத்தன் இருக்கான்னு சாஸ்திரம் சொல்லாமல் எப்படி நமக்கு ஈஸ்வரன் இருக்காருன்னு தெரியும் மகாத்மாக்கள் சொல்லாமல் சாஸ்திரம் சொல்லாம கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு நமக்கு எப்படி தெரியும் ஊகம் பண்ணியாக கண்டுபிடிக்கிறது ஆக சாஸ்திரம் தான் சொல்லுகிறது பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்க முடியல அனுமானத்தினால தெரிஞ்சிக்க முடியல மகாத்மாக்களுடைய வாக்கியங்கள் சாஸ்திரத்தினால்தான் கடவுளே அப்படிப்பட்ட கடவுளுக்கு எனக்கும் எனக்கு பேதமாக தான் தெரியுது முதல்ல ஏன்னா எனக்கு பேதத்திலே நான் ஊறி போனதுனால துவைத்திலேயே நான் ஊறி போனதுனால எனக்கு துவைத்திலேயே ஒரு புது துவைத்தம் அவருக்கா நீ பாடணும் நீ இந்த உலகத்தை விட்டுடு அவருக்காவே இரு எல்லாம் அவருக்காக தான் அவரையே நினை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னன்னா அவர் சொல்ற அவரே வந்து என்ன பண்றா குரு ரூபத்தில் வந்து அவரும் நீயும் நானும் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏக்கம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே என்ன அழகா இருக்கு இந்த பாட்டு என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் இந்தியன்னா இந்தியா இல்லை இந்திரியம்னு அர்த்தம் அந்த காணும் அது வேணும்னே அப்படி இந்த பாட்டு தான் போட்டு பாக்கலாம் என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் இந்திரிய சரீரமெல்லாம் அப்படி போட்டால் சரியாயிடும் இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய மனதினால் என்னுடைய அறிவினாலே என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி இரவினா சூரியன் இமம்னா பனி போல் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் என்னுடைய நீயும் நானும் நீயும் நானும் அஸ்மத் பிரத்யம் யுஷ்மத் பிரத்யம் நீயும் நானும் ஏக்கம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் யாருனா ஈசனை இறைஞ்சினே இவ்வளவு விஷயம் இதுக்குள்ள இருக்கு ஆ கடைசியில் துவைத்தத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணி அப்புறம் துவைத்தத்தை அழிக்கிறது துவைத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்னா துவைத்த கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணுன்னா என்ன டெவலப்மெண்ட் ஈஸ்வரனுக்கும் உனக்கும் பேதம் இருக்குன்னு அப்புறம் என்னன்னா உனக்கும் பேதம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் அதுக்கு இவ்வளவு அர்த்தம் ந சம்சயாஹா சந்தேகமே வேண்டாம் நீ என்ன என்ன சொன்னாலும் சுவாமி எனக்கு என்னமோ இந்த பரமாத்மா நானும் ஒண்ணுங்கிறத மாத்திரம் ஒத்துக்கவே முடியல இது பேர் தான் இமோஷனல் அட்டாச்மெண்ட் பேர் எப்படி இருக்கு பாருங்க வேதாந்தத்துக்குள்ள வந்தா இப்படிலாம் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பூஜை பண்ணி பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு என்னதான் இது எப்படிதான் புரிஞ்சுக்கிறதுனே புரியலையே எனக்கு துவைதத்தை நல்லா பலப்படுத்தி துவைதத்தை நம்ம என்ன பண்றோம் ஒரே ஒரு வேட்டு வச்சு விடும் பகவான் சொல்லுவாரா ஏகபக்தர் விசிஷியத்தை ஏகபக்து விசேஷம் ஏகபக்தி அத்வைதக்தி பராபக்தி இந்த பக்தி வந்தா தான் அந்த பக்திக்கே மகிமை அத்வைதானி அப்பப்ப அழுக வரும் அத்வைத ஜானம் இருந்ததுன்னா துவைத பக்தியில் அழுக இருக்காது வருமா யோசிச்சோனா பார்வோம் அழணும்னு அழுகு என்ன அழணும்னு நினைச்சா அழுதுடணும் நான் அதான் சொல்லுவேன் அழணும்னு தோணுச்சுன்னா அழுது எனத்துக்கு அழுகிறது நிறுத்துவானே நல்லா அழ அழுக கூடாது அப்படின்னு நினைச்சாலே அது ஒரு வகையான அகங்காரம் அழணும்னு தோணுச்சுன்னா அழுதுட வேண்டிதான் இல்லை இல்லை நான் வேதாந்த பின்னா படிச்சிருக்கேன் எப்படி அழகுதுன்னு அதனால தான் நல்லா அழுங்கிறேன் ஓங்காரம் பாதசோ வித்யா ஓங்காரத்தை பகுத்து இந்த மாதிரி நாலு பாதத்தை தெரிஞ்சு இந்த பாதத்தினுடைய ஞானத்தை தெரிஞ்சுக்கோங்க பாதசோ வித்யா ஓங்கார தியானம் பண்ணு விம் பண்ணுராச்சாரியா இந்த சொன்னதே திரும்ப சொல்றது மாத்திரைகள் பாதங்கள் தான் மாத்திரை சந்தேகம் பாதங்களே மாத்திரை சந்தேகம் எனவே மாத்திரைகளை பாதங்களாக நினைப்பாயாக எனவே ஓங்காரத்தினுடைய மாத்திரைகளை பாதங்கள் எத்தனை மாத்திரை இருக்கு ஓங்காரத்தோட மாத்திரை நாலு இருக்கு ஆத்மாவோட பாதம் நாலு இருக்கு இதெல்லாம் இனிமேல் விளக்கி சொல்ல வேண்டாம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் பாதசோ வித்யா அப்படி ஓங்காரம் பாதசோ ஞாத்வா இப்படி இதை வந்து தெரிந்து கொண்டு சங்கராச்சாரிய சொல்ற தற்கே இன்னொரு இடத்துல சொல்ற திரத்திலேயே அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லைங்கிறது ஓங்காரம் பாதசோ ஜாத் வரணும் ஆத்மசம் மனிதபி சிந்தையே நிஷர்த்தி மனசஞ்சலம் தத்தோ நியம் ஏதாத்து ஆத்மன்யே வசம் நயேத் அகுபரம் திருத்தையா புத்தியா ஆத்மசம் அப்படி நிபுதிங்கிறது சங்கராச்சாரியன் என்ன அர்த்தம் சொல்றாரு தெரியுமா இதை வச்சுன்னு நம்ம கீதைக்கு அர்த்தம் சொல்லணும் கீதையில் இதை பார்க்கல என்ன சொல்றாருன்னா அதுக்கப்புறம் ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காதேன்னு அர்த்தம் ஒரு வார்த்தார் ஏவம் ஓங்காரே ஜாத்தே திருஷ்டார்த்தம் அதிருஷ்டம் வா நிஞ்சித் பிரயோஜனம் சிந்தையே கிருதார்த்த கிருதார்த்தா அப்படியே இது கிஞ்சிதபி சிந்தையதுங்கிறதுக்கு வேற எதையும் நினைக்காதேன்னு நம்ம அங்கே மீனிங் சொல்றோம் விஜாத்திய பிரத்யத்தை நினைக்காதே சஜாத்திய பிரத்யத்திலேயே மனசு இருக்கட்டும்ங்கிறோம் விஜாத்திய பிரத்யத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்றோம் அங்க கீதையில சொல்லும்பொழுது என்ன சொல்ற இந்த உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு வேறு எதையும் எதிர்பார்க்க அவசியம் இல்லை ஏனென்றால் நிறைவு பெற்று விட்டது இனிமேல் சாதனைகள் இல்லை இவன் சித்தனாகி விட்டான் பிரயோஜனத்தையோ அதிருஷ்ட பிரயோஜனத்தையோ யோசிக்கார் திருஷ்ட பிரயோஜனமும் சரி வேதபூர்வ அதிருஷ்ட பிரயோஜனமும் சரி ரெண்டும் தேவையில்லை நான் பிரயோஜனத்தை நினைக்காதே ஏனென்றால் இதுவே பிரயோஜனம் இந்த ஞானமே பயன் இந்த ஞானமே பயன் இந்த ஞானத்திற்கு பிறகு பயன் கிடையாது ஆனா சஹனாபவத்து சகன புனக்து மந்திரத்தில் சொன்ன டைம் ஆயிடுங்க சகனாபவத்து சகனகுணத்து மந்திரத்துல ஞானத்தை கொடுத்து காப்பாத்து ஞானத்தோட பலனை கொடுத்து காப்பாத்து கொடுத்தாலே இதுல இருக்கேன அதிகச்சது அச்சிரேன அதிகச்சது அடைஞ்ச மாத்திரத்துல நோ கேப் பகவான் சொல்றதுக்காக ஞானம் இருந்தா மாத்திரம் போராதுக்காக கிஞ்சிதபி சிந்தையே பிரயோஜனத்தை அதுக்கு பிறகு இந்த உலக விஷயங்களை பிரயோஜனத்தை எதிர்பார்க்க அவசியம் இல்லை ஏனென்றால் கிருதார்த்தர்கள் ஆகிவிட்டோம் ஆக ஓங்கார ஜபம் ஓங்கார தியானம் ஓங்கார விசாரம் இந்த மூன்றினால் ஓங்கார ஜபம் எல்லாமே போட்டுக்கலாம் ஓங்கார ஜபத்தினால பிரயோஜனம் எதிர்பார்ப்போம் ஞானம் ஆனோம் ஓங்கார தியானத்தினாலையும் பிரயோஜனம் எதிர்பார்ப்போம் ஆனால் ஓங்கார விசாரத்தினால என்ன இருக்குன்னா விசார ஜன்யம் ஞானம் ஏவ பிரயோஜனம் விசாரா சாதனம் ஞானம் பிரயோஜனம் ஞானமே பரியா அலம் அலம் ஞானேன ஞானேன அலம் ஞானமே போதும் சரி இது யாருக்குன்னா உத்தம அதிகாரிக்கு அப்படின்னு ஆனந்தகிரி சொல்ற சங்கராச்சர சொல்லலை அவருடைய சிஷியர் ஒருத்தர் சொல்ற அப்படி சொல்ற பரவாயில்லை அடுத்த ஸ்லோகம் ய இன்னொரு பேரு பிரய ஸ்தூயத்தே நூயத்தேன்னா ஸ்தோத்ரம் அர்த்தம் பிரகர்ஷேன நூயத்தே நன்றாக ஸ்தோத்தரிக்கப்படுகிறது நன்றாக புகழ்ந்து பேசப்படுகிறது பரம்பொருளை குறிக்கின்ற சிறந்த ஸ்தோத்ரம் அர்த்தம் அதனால்தான் எல்லாவற்றிலும் இதை சேர்த்துக்கிறோம் இந்த ஓங்காரத்தை ஐபனிஷதம் மகாஸ்திரம் சொல்லியிருக்கு கட் முண்டோபனிஷத் ஐபனிஷதம் மகா அஸ்திரம் உபனிஷத்தில் இருக்கிற உத்தமமான அஸ்திரம் இந்த ஓம்ஷம் மகாஸ்திரம் பிரணவோ தனுஹ் ஆத்மா தல்லியத்தை அப்பிரமத்தேன வேறவத் தன்மயோத் முண்டகோபனிஷத் மந்திரம் அதாவது ஓம்கார்தான் வில்லு மனசு தான் அம்பு பிரம்மன் தான் லட்சியம் கவனமா இந்த லட்சியத்தை நோக்கி இந்த மனசாரத்தை செலுத்தி பிரம்மனை நினைக்கணும்னா மனம் என்ன ஆயிடும் அந்த ததாகாரமா ஆயிடும் பிரம்மா காரமாக ஆயிடும் ஓம்காரத்தை சாதனமாக வைத்துக்கொண்டு பிரம்மத்தை லட்சியமாக வைத்துக்கொண்டு நம்முடைய அந்தமானது பிரம்மத்தையே நினைக்குமானால் இந்த மனம் பிரம்மாக்காரமயமாயிடும் அப்படின்னு சொல்லி விற்த்தி பலமாயிடும் ஏற்படும் இந்த விற்பியே பலமா இருக்கும் வேதாந்த சாஸ்திர வேதாந்த விஜான சுனிச்சித அர்த்தாகவே பிரணவங்கிறதுக்கு இந்த பொருள் அறிஞ்சாலே போரும் உத்தம அதிகாரிக்கு வேண்டியதில் ஆனந்தகிரி எழுதுற சொல்ற உத்தம அதிகாரிக்கு மோட்சம் கிடைச்சாச்சு ஆனா மெஜாரிட்டி பீப்புள் எல்லாம் உத்தம அதிகாரிகள் அத்தியுத்தமிகாரிகள் ரொம்ப ரேர் எல்லாருக்கும் பொதுவாக பேசணுங்கிறதுக்காக நிதி தியாசனம் சொல்லப்படுகிறது மனப்பாடம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணலாம் சேத்தை மனதை ஓங்காரத்தில் பொருத்துவாயாக இணைப்பாயாக எதிர்க்க ஏன் ஓங்காரத்தில் பண்ணணும்னா பிரணவா நிர்பயம் பிரம்ம ஓங்காரமே அச்சத்தை நீக்கும் பரம்பொருள் ஓங்காரமே அச்சத்தை நீக்கும் பரம்பொருள் பயம் வந்து எப்படி இல்லாம பயம் இருக்கு நமக்கு வயசாண்டே போறது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போறதோ தெரியல அதுதான் நிறைய பேருக்கு பயம் வயசாகிட்டே போகிறது நமக்கு எதாவது வந்துடக்கூடாது அவர் நல்லா இருந்தார் அவருக்கு வந்து ஏதோ பார்க்கின்ஸ் வந்துடு தூங்குறான் நிறைய பேர் வியாதியெல்லாம் கேள்விப்படுறோம் அவர் இப்படி ஆகிட்டார் இவர் இப்படி ஆகிட்டார்னு அந்த வயசான காலம் வர வர நிறைய பேருக்கு இப்படி தான் நம்ம வந்து இப்படியே அனாயாசமாக போயிட்டால் பரவாயில்ல பெண்ணிலாம் மாதிரியே போயிட்டால் பரவாயில்லை இப்படிலாம் தோணும் நமக்கு தோணும் அனாயாசமாக போயிட்டால் பரவாயில்ல எல்லாம் தோணும் பயம் பயத்தை பற்றி ஆரம்பித்தா அது பெரிய டாபிக் பயத்தை பற்றி கேட்டாலே பயமா இருக்கு சுவாமி பயத்தை பற்றி வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சு கூட எப்படியெல்லாம் நாம் பயப்படுறோங்க அதை நான் வர்ணிக்க ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு என்ன தோணும்னா பயத்தை பற்றின வர்ணனையே இவ்வளவு பயமாக இருக்கு இனி எப்படி இருக்கும்னா இருக்கவே இருக்கு பாரதியார் பாட்டு அச்சம் இல்லை அச்சம் இல்லை அதுக்கு பேரே பண்டார பாட்டு ஞாபகம் அந்த அச்சம் இல்லைங்கிற பாட்டுக்கு பேர் பண்டார பாட்டு பாரதியார் தலைப்பு அப்படி தான் கொடுத்துருக்கார் அது வேதாந்த பாடல்கள்ல ஒரு போர்ஷன் அது வேதாந்த பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பில் பாரதியாருடைய பாடல்கள்லாம் இருக்கு அதில் ஒரு பாட்டு தான் இந்த அச்சம் இல்லை அச்சம் இல்லைங்கிற பாட்டு அந்த பாட்டுக்கு அவர் கொடுத்துருக்கிற தலைப்பு பண்டார பாட்டு அபய வச்சுங்க பிரம்ம நிர்பயங்கிற நிர்பயம் பிரம்ம நிர்பயம் சொல்ற சங்கராச்சாரியார் எதுக்காக பிரணவத்தில் நான் மனசை செலுத்தணும்னு கேட்டா பிரணவத்தில் மனசை செலுத்தினா நீ நிர்பய பிரம்ம்கிறத உணர்வாய் உனக்கு பயம் வேண்டியதில்லை எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் எப்பொழுதும் அஞ்சோம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை யாதொரு காரணத்தினால் பிரம்மம் பயமற்றதாக இருக்கிறதோ அக்காரணத்தினாலேயே பயமற்ற நிலையை நீ உணர பயமற்ற நிலையாகிய பரம்பொருளாகிய உள்நிலையை நீ உணர நீ உணர நீ ஓங்காரத்தில் உன் மனதை செலுத்துவாய் ஆக என்பது கருத்து அப்படி பண்ணினா என்ன ஆகும்னா யார் பிரணவே நித்திய யுக்தஸ்ய பிரணவே நித்தியுக்தான் நித்தியுக்துற வார்த்தையெல்லாம் வீட்டிலே இருக்கு நித்திய யுக்தசிய பிரணவே நித்திய யுக்த சிட்டு பயம் ந வித்தியே எப்பொழுதும் இந்த ஓங்காரத்தை விசாரம் பண்ணி இந்த ஞானத்திலேயே நிலைச்சிருக்கானோ அவனுக்கு யாதொரு பயமும் இல்லை என்ன வேணாலும் நடக்கட்டும் அவ்வளோதான் பயம் இல்லை இந்த பயத்தை பற்றி நான் வர்ணிக்கணும்னு நினச்சேன் டைம் இல்லை போறோம் நல்ல கிருஷ்ணர் அதனால தான் கீதையில் அடிக்கடி என்ன சொல்றார் வீத ராக பயக்ரோதா வீத பல இடங்கள்ல சொல்றார் இவனுக்கு பயம் கிடையாது அப்போ இதில் சொல்றது தெய்வ சம்பத்த பற்றி சொல்கிற போது முதல் குணம் இதை நமக்கு இது வேணுங்கிற அபயம் சுவசம் சுத்தி பயம் கிடையாது எது கிடைத்தாலும் சின்னதுக்கு எல்லாம் பயந்துருது கரப்பாங்குச்சி பூர் நான்கெல்லாம் பயந்தா என்ன இருக்கு என் ரூம்லாம் அதான் இருக்கு என் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிய போய்டுவீங்க என் ரூம்லாம் பெரிய பெரிய பூரா ஆனந்தமாக சௌக்கியமா இருக்கு அதனால கீழ்தான் படுத்துக்கமா இருக்கு என்ன யாரில்லாம பாம்பெல்லாம் சுற்றி வாழ்றான்னு சொல்றான் அது ஒரு கண்ணாடி கூடுக்குள்ளே இருந்துட்டு ஒரு நூறு நாள் இருக்கான் அப்படிலாம் இருக்கான்னு சொல்கிறான் நம்ம இதில் இருக்க முடியாதா இன்னும் பெரியது ஏன்னா கிடச்சா இருக்க இருக்கார் டாக்டர் பக்கத்துலேயே இருக்க ஒரு ஃபோன் அடித்தா வந்துடுவார் மெல்ல அடித்தா அங்கே போய் கேட்குவது சும்மா சொல்றேன் பயப்பட ஐயோயோ சாமி அப்படின்னு பயந்துடுவாங்க எல்லாம் சொல்கிறேன் இதுக்கே பயப்படாங்க சில பேர்லாம் வந்து கேம்ப்புக்கு வரல ஏன்னா கரப்ப வச்சுருக்குமாமே கொசு இருக்குமாமே மோட்சமே கிடையாது கிடையா நிறைய ஜன்ம எடுத்த பிரணவோஹாஹ் இந்த ரெண்டாவது வரும் அது மாதிரி அவக்தாத்யோ வியோகாத் அதே மாதிரிதான் என்ன சொல்கிறார் வரும் பிரணவி அபரம் பிரணவச்ச பரஸ்பு சகுண பிரம்மனுக்கும் ஓங்காரமே சாதனம் நிர்குண பிரம்மனுக்கும் ஓங்காரமே சாதனம் இங்க உபனிஷத்துல பிரதானமா பேசப்பட்டது நிர்குண பிரம்மன் தான் ஆனா சகுண பிரம்மனும் பேசப்பட்டிருக்கு ஆத்மா ஈஸ்வரன்லாம் சகுணம் தான் சகுனத்தோட லெவல் தான் ஆகையினால சொல்றார் இந்த ஓங்காரத்தின் மூலமாக சகுண பிரம்மும் உபதேசிக்கப்பட்டது சகுணபிரமும் உபதே கருதப்பட்டதுமும் சொல்லப்பட்டது உபரிஷத்துலையும் பார்த்துட்டோம் கட்டோபரிஷத்தில் இது உபன்தான் கடோபரிஷத்தில் பார்த்தோம் ஏதாம்பனம் ஏதாலம் பரம் ஏதாலம் ஏதேவரே பரம் ஏதேவ் யோயி தோோபன அந்த ஓங்கார ஆலம்பனத்தை ஞாபகப்படுத்திக்கணும் ஆகவே ரெண்டும் இது தான் பார்க்குற ஆகா ஓங்காரத்தினால சகுணமூர்த்தியை பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சகுணத்தியானம் பண்ணுறதா இருந்தாலும் ஓங்காரம் சாதனமாக இருக்குது முக்கியமாக சன்னியாசிக்கு மற்றவங்களுக்குலாம் எல்லாத்தையும் ஏதோ மந்திரத்தை சேர்த்துருவாங்க கேவல ஓங்காரா பரிபூர்ண வைராக்கியம் உள்ள சன்னியாசிக்கு தான் அதில் அதிகாரம்னு நிர்ணயம் பண்ணுறாங்க ஆகையினால வைராக்கியம் இல்லாமல் ஏதோ உலகத்தில் இந்த பக்கம் ஆற்றுல ஒரு கால் சேத்தில் ஒரு கால இப்படிலாம் வச்சுட்டுருக்கிற ஆளுகு இல்லை ஆகையினால இது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் பஞ்சாட்சரம் இந்த மாதிரி இது மந்திரங்கள் ஸ்ரீவித்யா மந்திரங்கள் இது மாதிரி எல்லாத்துக்கும் நல்ல மகிமை இருக்கு அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் இந்த கேவல ஓங்கார ஜபத்திலேயோ கேவல ஓங்கார தியானத்திலேயோ சன்னியாசிகளுக்கு தான் முக்கியமாக விதிக்கப்பட்டிருக்கிறது இல்லாட்டி நமக்கு வந்து நீங்கள் சந்நியாசம்னா இந்த மந்திரபூர்வமான சன்னியாசம் இருக்கோ இல்லையோ மானசிக சந்யாசம் பலமாக இருக்கணும் மானசிக சந்நியாசம் பலமா இல்லைன்னா எந்த சந்யாசத்துக்கும் மகிமில்லாமல் பெரும் மானசிக சந்நியாசம் இந்த இன்னர் ரொனன்சியேஷன் அகத்துறவு அந்த கரணம் அடங்க துறப்பதுவே எந்த துறவிலும் நன்றி எந்தாய் பராபரமே அக அப்படி இருந்தாலும் அந்த துறவு நல்ல பலமாக இருக்கணும் அப்ப அதை சொல்றதுனால தோஷம் இல்லை சாஸ்திரத்தில் அப்படி ஒரு நியமம் வச்சிருக்காங்க காயத்ரி மந்திரத்தை வந்து சொல்றதுக்கு கிரகஸ்தனுக்கெல்லாம் காயத்ரி தான் வானப்பிரஸ்தனுக்கும் காயத்ரி தான் சந்நியாசிக்கு காயத்ரியை விடுறது தான் சந்யாசத்தினுடைய முக்கிய அங்கமே காயத்ரிந்து வியாகிருத்தி வியாகிருத்தியிலேருந்து பிரணவம் பிரணவத்திலேருந்து அமாத்திர பிரணவம் அசப்தம் அஸ்பருஷம் அவ்வளோ அது ஒரு கடைசி சாதனை அவ்வளோதான் இந்த தேகம் பேருக்கு இருக்கிறதுனால ஏதோ விவகாரம் பண்றதுனால ஒரு பிடிப்பு அந்த ஓங்கார் அவ்வளவு அபூர்வகா அபாஹ்யா அனபரா அவ்வயா பிரணவஹா பிரணவத்தோட மகிழ்ச்சி பிரணவம்னா என்ன ஓங்காரம் பிரம்மனுக்கு பேரு அபூர்வகான்னு அர்த்தம் இதுக்கு காரணம் கிடையாது இதுக்கு பூர்வமானது ஒன்றும் மத்த பரதம் நானியத்து கிஞ்சித் அனந்தரகா இதிலிருந்து எந்த காரியமும் கிடையாது அகாரணா அனந்தர்த்தம் அகாரிய காரணமும் கிடையாது இதுவும் எதுக்கு காரணமும் கிடையாது இதுலருந்து ஒரு காரியமும் கிடையாது அத்வை துவா அபாஷ்யா புறம்பாக ஒன்றும் கிடையாது இதற்கு உள்ளேயும் வெளியேயும் எதுவும் கிடையாது திரும்ப அப்பறம் காரியம் வேறாக ஒரு பொருளும் இல்லை இதற்கு வெளியே ஒரு பொருளும் இல்லை இதை எம்பை பண்றதுக்காக அவ்வயா அவ்வயா சொன்னா மாறாதது மாறாதது மாறாதது அவர் கோோராஜத்தை போங்கோ கடைசீல மூணுமோ புருஷோ க்ஷரேவ் வாணி பூத்தான உத்தம புருஷ பரமாத்மேத் அங்க இருக்கு கடந்தவன் அப்படின்னு புருஷோத்தமன் என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் தான் அங்க கஷர புருஷங்கிறது யாரு ஜெகத் அக்ஷர என்ன மாயா புருஷோத்தமன் நிர்குண சைத்தன்யம் சுத்த சைதன்யம் அதே தான் இங்கேயும் அதுக்கு விளக்கம் சொல்றார் மேலும் அதை வந்து விளக்கிக் கொடுக்கிறதாக அடுத்த ஸ்லோகம் அமைகிறது இதெல்லாம் ஓங்காரத்தினுடைய தரம் தன்தணவத்துக்கு அப்போச்சு பிரணவம் பிரணவம் நோங்கம் ஓம்வல் டூ பிரம்மன் முதலே சொல்லிருக்கேன் சொன்னது மறக்கக்கூடாது வாசக பிரதானம் இங்க எடுத்துக்கொண்டிருக்கும் பத பிரதான அர்த்த பிரதானமாய் எடுத்துட்டாலும் பிரம்மன் வரும் எடுத்துட்டா எது வரும் ஓங்காரம் வரும் அந்த சர்வசாஹி ஆதி ஏனெனில் பிரணவந்தான் எல்லாவற்றுக்கும் ஆதிக்கணும் நகைக்கு தங்கம் தான் ஆதி நகைக்கு தங்கம் தான் மத்தியம் நகைக்கு தங்கம் அந்த சிருஷ்டி ஸ்திதி ஆதி மத்திய ஆதி மத்திய பார்க்கலாம் ஆதிஹி மத்தியம் அந்த இவ்வாறு பிரணவத்தை அறிந்து இதெல்லாம் மூணு கனெக்ட் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூணும் நிதித்தியாசனத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம் அடுத்தது இப்படிதான் வரப்போகிறது எல்லாமே நிதித்தியாசனத்தில் போட்டுக்கலாம் ஆனால் இது மூணு ரொம்ப ரொம்ப அந்த நிதித்தியாசனத்தை சென்டர் பாயிண்ட் பண்றது ஏவம்ஹி பிரணவம் இவ்வாறு ஒருவன் ஓங்காரத்தை அறிந்து கொண்டு தது அனந்தரம் தது அனந்தரம் விஷ்ணு தேங்கிற வார்த்தை சங்கராச்சாரிய தக்ஷணாதேவ தாவம் விஷ்ணு தேஷ்ணு தேனா என்ன அர்த்தம் அடைகிறான் உணர்கிறான் அந்த ஓங்கார மயமாகி விடுகிறான் எதை எண்ணுகிறானோ அதன் மயமாகி விடுகிறான் இது என்னன்னா எண்ணங்களிலிருந்து விடுபடுகிறான்னு சொல்லணும் அதன் மயம் என்ன அர்த்தம் எண்ணங்களை ஓங்காரத்தை எண்ணும் எண்ணங்களிலிருந்தும் விடுபடுக மௌனிபவ ஓங்காரத்திலே உட்கார்ந்துருக்கிறது லட்சியம் இல்லை அதையும் நீக்கிவிடும் விஷயம் புரிஞ்சாச்சு அதுக்கப்புறம் பேசணும் அவ்வளோதான் மௌனம் தான் என்னத்தை சொல்லுது ஓவர் அர்த்தம் தது அனந்தரம் விஷ்ணு மாமிஜாதி யா நஷ்டாஸ் தவிர தத்தோமாம் தோத்துவ விஷத்தை தனந்தரம் பகவான் சொன்னது ஆக என்னிடத்தில் பக்தினால என்ன புரிஞ்சுக்கிறான் மத் பக்தா ஏதத்து விஜய் உபபத்திய எல்லாம் ஞாபகம் வரணும் சமஸ்தீதையோட சாரம் ஒரே ஒரு ஸ்லோகம்தான் பகவத்கீதையில் ஒரே ஒரு ஸ்லோகம் கீதையை எல்லாத்தையும் புழிஞ்சு வச்சிருக்குன்னு சங்கராச்சாரியன் சொல்றார் பதினோராவது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் மக்கர்ம கிருத்து மப்பரமாக மக்பக்தர்வூண்ட ஒரு அனுஷ்டுக்குள்ள எல்லாமே பிழிஞ்சு கொடுத்துருக்கு அந்த ஸ்லோகம் அது போல் கீதைக்கு அதுதான் அது போல் கீதாசாஸ்திரம் அதுக்குள்ளே இருக்குங்கிற சங்கராஜன் மக்கர்ம கருத்து மத்பரமாக தது அனந்தரம் ய்ணுதே தனந்தரம் ஆத்மபாவம் யஷ்ணுதே அந்த ஞானத்தை பெற்று அந்த ஆத்மாவை ஆயுறாங்க அப்புறம் என்னது கருதா மரவா நிலை கருதா மரவா நிலை அப்படி சொல்லணும் இதுமே கருதா மரவா நிலை இது புது நிலை இல்லாமல் என்னெல்லாமோ சமாதி சொல்கிறாங்க இதனால் நான் புதுசாக ஒன்று சொல்கிறேன் தமிழ் கருதா மரபா நிலை நினைக்கிறதும் இல்லை மறக்கிறதும் இல்லை பாட்டு அடியில் அப்படியே இந்த எண்ணம் இருந்து அதை சொல்லக்கூடாது வாயில சொல்ல முடியாது பிரணவம் ஈஸ்வரம் வித்யாத் சர்வியாபி நமோங்காரம் मत्वा भीरो नशो चती प्रणावं हीष्वरं विद्यात सर्वस्य हृदये स्थितं सम्षितं निर्गा इंद भुग्र मुझेट सर्वस्य हृदि सर्वस्य हृदि सम्षितं சர்வியாபி நமோங்காரம் மத்வா தீரோ நோச்சதி பாஷத்தில் எப்படி இருக்குது ஹிருதன்னு இருக்கா எப்படி அப்போ ஹிருதய்தான் கரெக்ட் அந்த ரீடிங் தான் கரெக்ட் அந்த அந்த போற ஒரு புக்கில் வந்து எப்படி தான் இருக்கா ஹிருதயே தான் இருக்காது இறுதி சம்ஸ்திருத்தம் இருக்கா ரீடிங் தப்பு இல்லை பாஷ்யப்படி ஹிரதயேஸ்தான் இந்த புக்கில் கைலாசிக் ரிஷிகேஷ் பரவாயில்ல ஹிருதினால தப்பு இல்லை ஞானம் ஜேயம் ஹிருதி சர்வூதானாம் ஹிருத்தேசேர்ஜுனிஷ்டி எல்லாம் கீதையில நம்ம பார்த்திருக்கோம் அதே தான் சொல்ல பிரணவம் வித்யா சர்வஸ்திருதிவரம் பிரணவம் வித்யா ஓங்காரத்தை எங்க ஓங்காரத்தினால சொல்லப்படுற பொருள் யாருன்னா ஹயத்தில் இருக்கிற கேத்தஜ்யந்தான் பா அகம் ஆத்மா குடா கேஷ சர்வபூதாசய ஸ்திதா ஆக இந்த ஓங்காரத்தை ஆத்மஸ்வரூபமாக உணர்ந்து கொள் ஆக முதல்ல கொஞ்ச நேரம் சொன்னதெல்லாம் பார்த்தா ஏதோ வந்து பிரம்மனை சொன்ன மாதிரி இருந்தது அந்த பிரம்மன் எங்கேயும் இந்த மூன்று ஸ்லோகங்கள்லேயும் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு மூன்று ஸ்லோகங்கள்லேயும் ஓங்காரம் பிரம்மன்னு சொல்லப்பட்டது இங்கே என்ன சொல்லுகிறது ஓங்காரம் ஆத்மாவாக அந்த பிரம்மன் ஆத்மாவாகவே இருக்காரப்பா அந்த பிரம்மம் ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கிறது சர்வஸ்வதயே ஸ்திதம் ஈஸ்வரம் வித்யா பிரணவஸ்வரூபமான அந்த இறைவனை உணர்ந்து கொள்வாயா நீயே அது தன்னையே தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானேதான் தன்னையே அர்ச்சிக்கிறது தான் இது சர்வ வியாபின் அகமேவ சர்வ வியாபி நான் தான் எல்லாத்தையும் வியாபிக்கிறேன் மலர்மிசை ஏகினான் விட கூடாது எங்க இந்த குரலை கொடுந்தோன்னு மலர்மிசை ஏகினான் மானடி சேருதெல்லாம் இதுதான் மலர்மிசை மலர்மிசை ஏகி நான் மானடி சேர்தல் என்றால் என்ன மான்புடைய திருவடிகளை சேருவது என்பது அவனை நம் சொரூபமாக உணர்ந்து கொள்வது இதனை அறிந்து தீரகா நோச்சதி தீரகாங்கிற வார்த்தைக்கு நல்ல அர்த்தம் இருக்கு பரம விராக் வைராஜ்யசாலி இந்திரிய நிகிரகம் பண்ணினவன் தீரகாங்கிற வார்த்தைக்கே புலநடக்கம் உடையவன் அச்சம் நல்ல இந்திரிய கட்டுப்பாடு உடையவன் அச்சம் எங்க பார்த்தாலும் கிருஷ்ணன் இதெல்லாம் சொல்லிவிடுற இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் பதிமூணாவது அத்தியாயத்திலயும் இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் ஆக எங்க பார்த்தாலும் சம்யமி சம்யமி சம்யமிங்கிறார் பகவான் நாலாவது அத்தியாயத்திலாம் பார்க்கறோம் இரண்டாவது அத்தியாயத்திலையும் பார்க்கறோம் மூணாவது அத்தியாயத்திலையும் பார்க்குறோம் தஸ்மாத்துிரியாணி நியம்ய முதல்ல நீ இந்தியங்களை கட்டுப்படுத்தணும் அதெல்லாம் நமக்கு தெரியும் அதனால தீரம் இந்திரியா ரக்ஷதி இது தீர புத்தியை இந்திரிய விஷயங்கள்லிருந்து எவன் காப்பாற்றிக்கிறானோ அவனுக்கு பேர் தீரன் ந சோச்சதி ந சோசத்தின்னா அவன் கவலைப்படுவதில்லை அவன் எதற்கும் வருத்தப்படுவதில்லை நீங்க போட்டுக்கணும் சந்தோஷப்படுவதும் இல்லை அவனுக்கு கழிப்பும் இல்லை ஹரிஷா மருஷ பய உத்வேகை முக்தா ஹரிஷ அமருஷ்ஹி முக்தா எந்த விதமான உணர்ச்சிகளுக்கும் அடிமையாகிறது சோசத்தின் அர்த்தம் யாதொரு உணர்ச்சிக்கும் அவன் வசப்படுவதில்லை அடிமையாவதில்லை அடுத்த ஸ்லோகம் நிறைவு பெறுகிறது ஆகம பிரகரணம் மாண்டிய உபநிஷத் நிறைவு பெறுகிறது இந்த ஸ்லோகத்தோட இனி வரப்போறதெல்லாம் லாஜிக்கல் எஸ்டாபிஷ்மெண்ட் தான் வைத்தியம் அத்வைத்தம் அலாத சாந்தி எல்லாம் இனி திருடத்துக்காக பேசுறது இந்த ஞான திருடத்துக்காக பேசுவது தான் வரக்கூடிய அத்தியாயங்கள்லாம் ஆக்சுவலாக காரிக்கையோட மாண்டூக்கிய உபனிஷத்து இங்கேதான் முடிகிறது பார்க்கலாம் அமாத்ரோனந்த ேத்தோன gaitasya shivaha, viditaha janaha na na shanti உாந்த காமகாமி அந்த அர்த்தம் பார்த்துட்டோம் ஓங்காரத்துக்கு அதுவும் இங்க என்னமா ஓங்காரம்னா அகார ஓங்காரம் இல்லை உகார ஓங்காரம் இல்லை உகாரம் இல்லை மகாரம் இல்லை அகார உக்காரம் அகாரம்மாத்திரோம்மாத்திரா அந்த வார்த்தைக்கு சங்கராச்சாரியார் சொல்ற என் அளவிட முடியாதவன் அப்படின்னு அர்த்தம் அளவுக்கு அப்பாற்பட்டவன் அமாத்திரஹாங்கிற வார்த்தைக்கு அளவுக்கு அப்பாற்பட்டவன் அபரிச்சின்னகா சொல்சபப்திலிருந்து எல்லா சப்தங்களும் வருகிறது அனந்த மாத்ராஹ் ரொம்ப முக்கியமான வார்த்தை அனந்த மாத்ரகாங்கிறது சங்கராச்சாரிய சொல்றார் இத வந்து வரையறுக்க எதுனாலையும் அதாவது அசப்தத்தை வரையறுக்க எதுனாலும் சப்தம் வரையறுக்கும் ஆனா விரோதி அசப்தம் ஆனா இந்த அசப்தம் சப்த விரோதி இல்லை சைலன்ஸ் வந்து பேச்சுக்கு விரோதியா இல்லையா பேச்சுக்கு விரோதி ஆனால் இந்த அமாத்திர அசப்தம் வந்து பேச்சுக்கு அவிரோதி பேசினாலும் மௌனம்னு சொன்னேன் இல்லையா பேசினாலும் மௌனம் பேசாட்டாலும் மௌனம் ஆகையினால அனந்த மாத்திரகாங்கிற வார்த்தைக்கு சங்கராச்சாரியர் கொடுக்குற அர்த்தம் எல்லா மாத்திரைகளுக்கும் காரணம் சொல்லலாம் ஆனால் இதனுடைய பொருள் இது வந்து இந்த எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவும் இதை வந்து பைண்டு பண்ணாது லிமிட் பண்ணாது சொற்களும் இந்த மவுனத்தை கலைக்க முடிய அர்த்தம் மௌனம் சொற்களுக்கு பேச்சுக்கு மௌனம் ஆப்போசிட் சைலன்ஸ் டாக் சைலன்ஸ் டாக்னு சொல்லலாம் ஆனா இந்த சைலன்ஸ் இருக்கு இது டாக்லையும் இந்த எல்லாத்துலையும் இருக்கு அதனால இது பரிச்சேதம் பண்ண முடியாது அனந்த மாத்திர ரொம்ப ரொம்ப முக்கியம் அனந்த மாத்திரா துவைத்தசிய உபசமக இருமைகள் எல்லாம் ஒடுங்கி விடுகின்றன நம்ம பார்த்துட்டோம் இது நிறைய பிரபஞ்சோபசமகாங்கிறத மாற்றிப்படுற துவைத்தோபைத்தசியஉபசமஹா சிவகா மங்களம் ஆனந்தம் இப்படி யார் ஒருத்தன் ஓங்காரத்தை தெரிஞ்சுக்கிறானோ இந்த வரையறைக்கு உட்படாத வரையறைகளாலும் பாதிக்கப்படாத எழுமைகள் அனைத்திற்கும் இருப்பான இந்த இறைவனை ஓங்காரத்தை எவன் அறிகிறானோ ஏன விதித்தா ஏன ஓம்காரகா விதித்தகா எவனால் இந்த ஓங்காரமானது நன்கு அறியப்படுகிறதோ சகா முனிஹி அவனே முனிவன் எனப்படுவான் முனிவன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் மூணு சாதாரண மீனிங் என்னன்னா காட்டுல வசிக்கிற காட்டுல வசிச்சு கடவுளை வழிபடுறவனுக்கு முனிவன் பேர் அரண்யவாசி முனிகி அப்படி ஒரு லட்சணம் இருக்கு அரண்யவாசி முனிகி அரண்யத்தில் இருக்கிறன வேடனுக்கு எல்லாம் அரண்யவாசி முனிவன் இல்லை அரண்யத்தில் இருந்து கடவுளை பூஜை பண்ணும் அரண்ய தீத தைத்திரிய உபனிஷத்தை தைத்திரி அரண்யகன்தான் ஆரண்யத்துல ஒரு போர்ஷன் தான் காட்டுல போய் இது பண்றது முனிகிங்கிறதுக்கு முனிவன் என்று பெயர் மனநான் முனிகி அப்புறம் இன்னொன்னு மௌனான் முனிகி அமைதியானவன் மௌனமாக இருப்பவன் முனிவன் ஆக இங்க சொல்றார் இத்தரகா ஜனகா முனிக சொல்றார் ஓங்காரத்தை தியானம் பண்ணி விசாரம் பண்றவன் தான் முனிவன் படிச்சா மாத்திரம் முனிவன் இல்லைன்னு சொல்லிவிதப்பா ஜனஹா அவன் சாஸ்திரம் படிச்சா போராது இந்த நிதித்தியாசனம் பண்ணி ஞானமிஷ்ட அடைஞ்சாத்தான் முனிவன் இல்லைனா வெறுமன சாஸ்திரம் படிக்கிறதுனால முனிவன் இந்த சாஸ்திர விஷயத்தை நல்ல மனசில் வாங்கிக்கொண்டு அதை ஆழப்படுத்தினவனே முனிவன் மற்றவன் முனிவன் இல்லை ந இத்தரோ ஜனஹா அப்படின்னு சொல்லி நான் விரதோ துஷ்சரித்தா நான் சாந்தோ நான் விரதோ துஷ்சரித்தாது அது நல்ல மந்திரம் அது கட்டோபரிஷத் மந்திரம் நான் சாந்தோ நான் சமாஹிதா மராஜா சொல்றது கெட்ட நடவடிக்கையிலிருந்து எவன் விலகலையோ அவனுக்கு இந்த மெய்ப்பொருள் விளங்காது நான் விரதோ துஷ்சரித்தார் நான் சாந்தோ நா சமாஹிதா மனம் இந்த உண்மை விளங்காது மனம் ஒருமுகப்படாதவனுக்கு இந்த உண்மை விளங்காது மனசு அடங்கினாலும் வேதாந்த விசாரம் பண்ணாம உண்மை தெரியாது அதனாலதான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னார் நீ இந்திய நிகரம் பண்ணிட்டு மெய்ப்பொருளை உணரலை நிகரம் பண்ணி என்ன பிரயோஜனம் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயம் இன்றே மெய்யுணர்வு இல்லாதவர்கிய நிகிரமும் வேணும் பத்தியமும் வேணும் மருந்தும் வேணும் நோய் நீங்க அகம் பிரம்மாஸ்திரிங்கிற ஞானமும் மருந்து அப்புறம் இந்த புலநடக்கம் மனக்கட்டுப்பாடுங்கிற பத்தியமும் தான் ரோக நிவத்தி அதே மாதிரி என்ன ஞானத்தினாலேயும் அதுக்குரிய அதிகாரித்வத்தினாலயும் தான் மோக்ஷம் பவரோக நிவத்தி ஆக இது நிறைவு பெறுகிறது இதை மாண்டூக்கிய உபரிஷத் அர்த்த ஆவிஷ்கரண பராயாம்சு கௌடபாதிய காரிகாயாம் சு பிரமம் ஆகம பிரகரணம் சமாப்தம் ஓம் தத் சத்து நம்ம பார்த்ததெல்லாம் நான் வந்து அடுத்த வைதட்சிய பிரகரணத்தில் செம்மறி சொல்கிறேன் இப்போ நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஓங்காரம் ஓங்கார விசாரத்தை தொடங்கி ஓங்கார விசார பிரதிஜா ஜெகத் விசார பிரதிஜா பண்ணி பிறகு ஆத்மவிச்சாரம் ஆத்மவிச்சார பிரதிஜை சொல்லி ஆத்ம விசாரத்தை மூணாவது மந்திரத்திலிருந்து ஏழாவது மந்திரம் வரைக்கும் பண்ணி நாலு பாதங்கள் பண்ணினோம் அப்புறம் எட்டாவது மந்திரத்திலிருந்து பன்னெண்டாவது மந்திரம் வரைக்கும் ஓங்கார விசாரம் பண்ணினோம் அகார உக்காரம் அகாரம் இந்த மாத்திரைகளை பாதத்தோட சம்பந்தப்படுத்தி ஐக்கியம் பண்ணினோம் ஓங்காரத்தை வைத்து ஆத்மாவும் பிரம்மனும் ஒண்ணுங்கிற ஞானத்தை அடைஞ்சு அமந்திரோ விவகாரியா இதுல பிரபஞ்சோபசமம் அத்வைதம் சம்ிவம் என்கிற பதங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த மூணு பதத்துக்காக மூணு பெரிய சாப்டர் வரப்போகிற பிரபஞ்சோபசமத்துக்காக அப்புறம் அதுக்கு வைத்த பிரகரணம் அப்புறம் அடுத்தது அத்வைத்தங்கிற சப்தத்துக்காக அத்வைத்த பிரகரணம் சாந்தங்கிற சப்தத்துக்காக நூறு ஸ்லோகம் இப்படி வரப்போகிறது இதையெல்லாம் நன்றாக நாம் அத்தியனம் செய்வதற்கு நமக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் நம்ம ஆயுஷ் காலமெல்லாம் என்னென்ன என்னது ஒரு ஸ்லோகம் இருக்கே நேர் வேதாந்த சிந்தையா அவகாசோ ந தாத்தவியா நம்ம காமாதீனாம் ஒரு ஸ்லோகம் ஃபேமஸ் ஸ்லோகம் ஒன்று இருக்குது ஆசுத்தேர் ஆமிர்த்தே காலம் வந்துடும் அது கொஞ்சம் வந்து இந்த கிளிக்கான பிறகு அது தேடின்னு போயின் இருக்குது இந்த கம்ப்யூட்டர்ல வருது வர கொஞ்சம் நேரம் கழிச்சு முன்னாடி நம்ம எந்தயோ பார்க்க அது இருக்கும் அது கம்ப்யூட்டர் நம்ம இந்த மைண்டோடு சேர்ந்ததுனால தான் அப்படி அது வேற வச்சிருக்காங்க மஸ்திஷ்கிரங்கிறான் தமிழ் சமஸ்கிருதத்தில் அது தூங்க போற வரைக்கும் ஒரு ஸ்லோகம் இருக்கு தூங்கப் போற வரைக்கும் சாக போகிற வரைக்கும் இந்த எண்ணத்திலேயே இருப்போங்கிறது ஆசுத்தேகே ஆமிருத்தேகே காலம் வேதாந்த சிந்தையா நயே தூங்க போற வரையிலும் சாக போகிற வரையிலும் இந்த வேதாந்த சிந்தனையிலேயே நான் காலத்தை கழிப்போமே அவகாசோ நான் வேற எதுக்கும் அவகாசம் கொடுத்துடாதே காமாதீனா இந்த காமக்ரோத லோகமோக மதமாச்சரியங்களுக்குலாம் டைம் கொடுத்துடாதே ஆனா மனாதி அல்பமப்பி காலம் கொஞ்சம் கூட எதுக்கும் கொடுத்துடாதேன்னு ஒரு ஸ்லோகம் சொல்லி இருக்கிறது அந்த ஸ்லோகத்தை எல்லாம் நினைத்து கொண்டு நாம் இந்த கௌடபாத காரிகையை நல்லா நீங்கள் மனப்பாடம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் என்ன காட்டுன்னு நீங்கள் பணப்பாடு பண்ணுவீங்க அதனால் நான் கிளாஸை மறந்துடுவேன் கிளாஸ் முடித்தா எனக்கு அடுத்த கிளாஸுக்கு பேசுவேன் நீங்களாம் ஸ்ரத்தா பக்தியோடு நல்லா படிப்பீங்க அதனால் நீ காலமுறை விஷ்ணு தக்ஷாமத்தில் ரெண்டு சேர்த்துருங்க ஜீவன் முக்தி விதேக முக்தி சித்தியர்த்தம் அப்படிலாம் போட்டிருக்கேன் அதனால் உங்களுக்கெல்லாம் நல்லா ஜீவன் முக்தி கிடைக்கட்டும் விதேக முக்தி கிடைக்கட்டும் இந்த ஞானம் உங்களுக்கு பரிபூர்ண பிரயோஜனத்தை கொடுக்க வேண்டும் என்று சத்குருநாதரை எல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணி உங்களை மனமாற வாழ்த்தி இந்த மாண்டூக்கிய உபனிஷத் ஆகம பிரகரணத்தை உபனிஷத்தையும் பூர்த்தி பண்ணுகிறேன் இது முறையாக பூர்த்தி பண்ணுறதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆக இனி நாம் பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் குழைச்சி கடந்தா குழைச்சி கடந்தால் நாம் அந்த வைத்தச்ச பிரகடனத்தை விசாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப பலத்தோடு வருவோம் தக்ஷணாமூர்த்தி நமக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணட்டும் சொல்லி உங்களை மனமாற குருநாதரை எல்லாம் நன்றாக நமஸ்காரம் பண்ணி இந்த கௌடபாதாச்சாரியார் உங்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணி இதை நான் பூர்த்தி பண்ணுறேன் நம்ம அந்த ஸ்லோகங்களை எல்லாம் பழபடின்னு சொல்லிவிட்டு முடிக்கலாம் பிராந்திரைரவியப்பலோக்காஸ் புனரபோ காமஜனியன் சர்வன் விஷேஷா மாயாஜைய மாய்யம் பரமம் ப்ரமையோஸ் ி சா விகதுண்பாசனோம் பிரபீஷ்வரிய அகதி ஜகதிம்தாபேக்கம் ஹியேகம் பிரதய விமையை வேதக்ஷுலேதோந்தரூத்தனோக்கனாசமுதிரே காருதாராம யஸ்தூஜ் பூஜ்யம் பரமயஸ்மிலோக்கா தோஹாந்த மஜோோோோன்மச்சோரேக்கிய சதுபோ தன்வதிசனே மே யுத்தம்சமவினயாப்ரமோக தௌ பாவனையனுதாவை நமசே ஜா் ஜாக்கம் தாரைக்கம் ய ம் பர்ணேயா மேவரங்கை வாசி யசேமேவ் பஞ்சாயுந்திரோ வவ ஸ்வஷா விஷவே நாட்சரி ாஹரோருமேதி மூதவி வோமப்தே திணா மூர்த்த மூல்லா வாழி எங்கள்மோனி அருள் வாங்கம் வாழி அன்பர் வாழி பராபரம் ओम, आदि हरि ओम